வணக்கம் நற்றினியின் தொள்ளாயிரத்தி செய்தி சேவை பிப்ரவரி பனிரெண்டு இரண்டாயிரத்தி பதினெட்டு தை மாதம் முப்பதாம் நாள் திங்கட்கிழமை இன்று நாளேடுகள் மற்றும் ஊடகங்களில் வெளியாகியுள்ள முக்கிய செய்திகளை தொகுத்து வாசிப்பவர் ஈரோடு எஸ் குமார்... தமிழக செய்திகள் வரும் மார்ச் மாதம் பதினைந்தாம் தேதிக்குள் எழுபத்தி இரண்டாயிரம் மாணவ மாணவியர்களுக்கு லேப்டாப் வழங்கப்பட்டு அதன் மூலம் நீட் தேர்வுக்கான பயிற்சி அளிக்கப்படும் என பள்ளிக் துறை அமைச்சர் கே ஏ செங்கோட்டையன் அவர்கள் தெரிவித்துள்ளார் தமிழகம் முழுவதும் நடைபெற்ற டி என்பிஎஸ்இ குரூப் நான்கு தேர்வில் மூன்று லட்சம் பேர் பங்கேற்கவில்லை என்ற தகவல் வெளியாகியுள்ளது சென்னையில் காதலர் தினத்துக்கு எதிராக போராட்டம் நடத்திய இந்து மக்கள் கட்சியினர் நூறு பேர் கைது செய்யப்பட்டனர் கூடங்குளம் அணுமின் நிலையத்தில் உள்ளூர் மக்களுக்கு வேலை வழங்க வலியுறுத்தி திட்டமிட்டபடி இன்று உண்ணாவிரத போராட்டம் நடைபெறும் என திமுக அறிவித்துள்ளது மகா சிவராத்திரி விழாவையொட்டி திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் முன்னேற்பாட்டு பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன தமிழகத்தில் யானைகளின் வழித்தடங்களை வரையறை செய்வதில் நீண்ட தாமதம் ஏற்படுவதால் அவற்றின் வாழ்விடங்களை விட்டு வெளியேறி பொதுமக்களுக்கு ஆபத்தை ஏற்படுத்துவதோடு உயிரிழப்பும் அதிகரித்து வருவதாக வன ஆர்வலர்கள் கவலை தெரிவித்துள்ளனர் முப்பத்தி ஆறு மணி நேரம் நீடித்த ராணுவ முகாம் தாக்குதல் ஜம்மு நகரில் நடைபெற்ற இத்தாக்குதல் முடிவுக்கு வந்தது இந்த தாக்குதலில் மூன்று தீவிரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர் இந்த பயங்கரவாத செயலில் ஐந்து ராணுவ வீரர்கள் வீர மரணம் அடைந்ததாகவும் ஒருவர் உயிரிழந்ததாகவும் அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன துபாய் நாட்டில் இந்து கோவில் கட்டுவதற்கு பிரதமர் நரேந்திர மோடி அடிக்கல் நாட்டியுள்ளார் வீர மரணம் அடைந்த ராணுவ வீரர்களின் குழந்தைகளின் கல்வி கட்டணத்தை ரத்து செய்ய வேண்டும் என பாதுகாப்புத்துறை அமைச்சர் நிர்மலா சீதாராமன் நிதி அமைச்சகத்தை கேட்டுக்கொண்டுள்ளார் ஆதார் அட்டை இல்லாதவர்களுக்கு மருத்துவ சேவைகள் உள்ளிட்ட அத்தியாவசிய சேவைகளை அளிக்க மறுக்கக்கூடாது என்று இந்திய தனித்துவ அடையாள ஆணையம் தெரிவித்துள்ளது ராணுவ நிலைகளில் பாதுகாப்பை மேம்படுத்துவதற்காக ஆயிரத்தி எண்பத்தி ஏழு கோடி ரூபாய் நிதியை ஒதுக்கீடு செய்வதற்கு மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது பாபர் மசூதி விவகாரத்தில் நீதிமன்றத்திற்கு வெளியே சமரசத்திற்கு வாய்ப்பு என அகில இந்திய முஸ்லிம் சட்டவாரிய தலைவர்கள் தெரிவித்துள்ளனர் ரஷ்ய தலைநகர் மாஸ்கோ அருகே நேரிட்ட விமான விபத்தில் எழுபத்தி ஓரு பயணிகள் உயிரிழந்திருக்கக்கூடும் என அஞ்சப்படுகிறது தென்கொரிய அதிபர் மூன் ஜே இன்னை வடகொரிய அதிபர் கிம் ஜாங் உன்னின் சகோதரி கிம் யோ ஜாங் நேற்று பேசினார் அப்போது வட கொரியாவுக்கு வருமாறு தென்கொரிய அதிபருக்கு அவர் அழைப்பு விடுத்தார் சவுதி நாட்டில் பெண்கள் முகத்தையும் உடலையும் முழுமையாக மறைக்கும் பருதா அணிய தேவையில்லை என்று முதன்மை மத போதகர்களில் ஒருவரான ஷேக் அப்துல்லா அல் முட்ல கருத்து தெரிவித்துள்ளார் அரபு நாடுகளுக்கு அடுத்தபடியாக சர்வதேச அளவில் முதல் நாடாக இந்தியா ஆதரவு தெரிவித்துள்ளது ஆப்கானிஸ்தானின் பர்மல் பகுதியில் அமெரிக்க படைகள் ஆலில்லா விமானம் மூலம் தாக்குதல் நடத்தின என பாகிஸ்தானில் வெளியாகும் த எக்ஸ்பிரஸ் ட்ரிபியூன் செய்தி வெளியிட்டுள்ளது உலகிலேயே மிக உயரமான கண்ணாடி தொங்கு பாலத்தை அமைத்து தனது சொந்த சாதனையை சீனா முறியடித்திருக்கிறது நைஜீரியாவில் தீவிரவாதிகளால் கடத்தப்பட்ட பதிமூன்று பிணைக் கைதிகள் விடுவிக்கப்பட்டுள்ளனர் வணிகச் செய்திகள் ஐக்கிய அரபு எமிரேட்ஸின் அபுதாபி நேஷனல் ஆயில் நிறுவனத்தின் பத்து சதவீத பங்குகளை இந்திய நிறுவனமான ஓ வாங்கியுள்ளது வீட்டுக்கடன் வாகன கடனுக்கான வட்டி விகிதம் வரும் மார்ச் அல்லது ஏப்ரல் மாதத்தில் உயரக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்திய அஞ்சல் பேமெண்ட் வங்கி சேவை வரும் ஏப்ரல் மாதம் முதல் நாடு முழுவதும் தொடங்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கச்சா எண்ணெய் விலை உயர்வால் நாட்டின் நிதி சரிவு ஏற்படும் என இப்போதைக்கு கவலைப்பட தேவையில்லை என மத்திய நிதியமைச்சர் அருண்ஜேட்லி தெரிவித்துள்ளார் விளையாட்டுச் செய்திகள் தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான மூன்று போட்டிகள் கொண்ட ஒருநாள் கிரிக்கெட் போட்டி தொடரை இந்திய மகளிர் அணி இரண்டுக்கு ஒன்று என்ற கணக்கில் வென்றுள்ளது இந்தியன் சூப்பர் லீக் கால்பந்து தொடரில் ஜாம்செட்பூர் அணி ஒன்றுக்கு பூஜ்யம் என்ற கணக்கில் நார்த் ஈஸ்ட் யுனைடெட் அணியை வீழ்த்தியது ஃபெட் கோப்பை டென்னிஸ் போட்டியில் அங்கிதா ரெய்னா கர்மான் கவுர் தண்டியின் அசத்தலான ஆட்டத்தில் இந்தியா இரண்டுக்கு பூஜ்யம் என்ற கணக்கில் சீன தைப்பைவை வீழ்த்தியது முத்தரப்பு டி டுவெண்டி தொடரில் இங்கிலாந்து அணிக்கு எதிரான ஆட்டத்தில் வெற்றி பெற்ற ஆஸ்திரேலியா இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றுள்ளது குளிர்கால ஒலிம்பிக்கில் நேற்று நடைபெற்ற ஐஸ் ஹாக்கி போட்டியில் ஸ்வீடன் அணியினர் கொரியா அணி தோல்வியடைந்தது திரைச்செய்திகள் அரசியல் பயணத்திற்கு நாளை நமது என பெயரிட்டுள்ளதாக சமீபத்தில் அறிவித்துள்ள கமல் இதன் அடுத்த கட்டமாக நாளை நமதே என்ற பெயரிலேயே இணையதளம் ஒன்றையும் துவங்க உள்ளதாக தெரிவித்துள்ளார் ஜோதிகா ஜி வி பிரகாஷ் நடித்துள்ள நாச்சியார் திரைப்படம் வரும் பிப்ரவரி பதினாறாம் தேதி வெளியாகிறது தமிழில் மட்டுமல்லாமல் அதே நாளில் மலையாளத்திலும் இப்படம் வெளியாகிறது கலகலப்பு இரண்டு படத்தை அடுத்து ஜெய் நடிக்கும் படம் நீயா இரண்டு விமல் நடிப்பில் எத்தன் படத்தை இயக்கிய சுரேஷ் இப்படத்தை தயாரிக்கிறார்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 திறமைக்கு ஒரு சவால் போன்ற தரமான ஒலிகோப்புகளை செய்வி மடுக்க டபிள்யூ டபிள்யூ டபிள்யூ டாட் நற்றினை என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள் நன்றி வணக்கம்